إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوسل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات عمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له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 اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الاهىكم التكاثر حتى اذبتم المقابر قَلِيلاً سَوْفَ تَعْلَمُونَ ثُمَّ كَلَّا سَوْفَ تَعْلَمُونَ كَلَّا لَو تَعْلَمُونَ عِلْمَ الْيَقِينِ لَتَرَوُنَّ الْجَحِيمَ ثُمَّ لَتَرَوُنَّهَا عَيْنَ الْيَقِينِ ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ قد اق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا تزول قدم عبد يوم القيامه حتى يسال ان عن عمره فيما افناه وان جت به فيما ابلاه وان علمه ما عمل فيه وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه رواه تلمد على وقت على العللانهم نقلت بيران بريون ماجياء يخبرون الله عبد سبحانه وتعالى وكيه شروى فخلسيهم ورزاحتهم الحمد لله அவன்sanitizeவன் இனையும்னேச்சவன் அவன் கரவும் இல்லை பறக்கபறவும் இல்லை என்று சாக்கியம் கூறியவனாகவும் அவனால் அனுபம்பட்ட சத்தியதீருதார் சன்மார்க் அப்போதகர் ਸਰдары ஆலம் ரசூலியல் அக்ரமு நபில் ன் நியாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம மகாபாக்கள் சாபி அவங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் நம் அனைவர் மீதுதும் அல்லாவின் நல்லொருள் பெண்களும் உண்டாவதாக புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி الله تعالى أوليه ماليه إليه نويت العزي كافة لله ينرى وني أن يذكرون ونردخوا الى ربكم الله ونرد يعلق ليه صليلهم سيئلهم صقلنا لم يغللهم فريدوا ولوني أنجي بياندي صقواه ونردخوا الى ماليه مدرق عليناكم أبوال ونقلكم قصيتم نصيحتم سيئلهم அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாது நெல்லடியார்களே ரபு எழுத அல்லாஹு மகானா அவன் தனித்தவன் அவனுக்கு யாதொரு இணையுமே கிடையாது அவன் அடியாறுவதோடு மிக துறக்கம் உள்ளவன் சிறுபியுள்ளவன் அளவற்று அருணாளன் நிகரத்து அன்புடையோம் அவன் படைத்தவன் பரிபாளிப்பவன் பாதுகாப்பவன் ருபு அரிப்பவன் என்ற எல்லா சிவத்துகளையும் கன்னடத்திலே வைத்திருக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறார் அவன் ஆடிய கூடிய யாருமே யாருக்கும் கேட்கறதுக்கு அருகதை கிடையாது தகுதி கிடையாது எனவே அவன் நினைத்ததை நினைத்த மாதிரி செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான் அந்த ரபுலால அல்லாஹ் அதிகாரிகளுக்கு ரெண்டுிகளை காட்ட ஒன்று நெல்ல வழி இன்னொன்று கெட்ட வழி ஒன்று சுவர்க்கத்துடைய வழி இன்னொன்று நரகத்துடைய வழி ஒன்று வெளிச்சத்துடைய வழி இன்னொன்று இருக்குடைய வழி ஒன்று ஹாயத்துடைய வழி இன்னொன்று பலானத்துடைய வழி இப்படி சென்று வழிகரு அல்லாவுடைய நெல்லடியார்களை அன்பு சபவர்களே தொலுகையிலே நாங்க சொல்லுதற்கு பின்னாட நாங்க வந்த ஓதுறோம் என்ன ஓதுறோம் நிச்சயம் பேர் இந்த ஓதுரரும் இல்லை ஒா ஓடியாட்சி கொடுத்து முடிஞ்சதுக்கு பின்னால கலாத்துக்கு பின்னால ஒரு முக்கியமான ஔராசர் ஒவ்வொரு பள்ளிகளிலையும் சொந்தப்பட்டிருக்கு நீ கொடுக்க நாடித்தா எவ்வளால தடுக்கலாங்க என்னதே... நீ நீ எனவே தடுக்கேயா அல்லாஹும் அல்லாஹுடைய நெல்லடியாளர்களை அனுப்ச்ச அவர்களே ஒரு நன்மையை செய்யறதாக இருந்தாலும் அல்லாத சௌஃபியத்தை வேணும் இல்லாத அல்லாத சோஃபியத்து இல்லாம வேறு ஒன்றும் கிடையாது அல்லாத சோபியத்து வேணும் ஒரு நன்மையை செய்வதாக இருந்தால் ஒரு பாவத்திலிருந்து விடுபடுவதாக இருந்தால் அல்லாட சௌஃபிய தேவைக்கு வச்ச மன்னவர்கள் صحابة ترمك كالك مدهيل دعوة ترد كارن سيقرن هاي ليلي موني بشيء انت اللي عن فررها لما انا مرين ايه دعوة ولي ها لم يرد الشيء صلى الله عليه وسلم وروني دعوة كرم صحابة كالك مدهيل موني بشيء انت اللي يرد الشيء وانا وذي من المخلوق الى الخالق يران دعوة من الدنيا الى الاخرة مونى وذي ஒாவது படைத்த படைப்புகத்தை திருப்பு அற்பமானவி இந்த குறுகிய காலம் கொஞ்சா நிரந்தரப்பட்டது இது அழிந்து பக்கம் நீங்கள் திரும்புங்கள் செல்வங்கள் இவைகள் அழிந்து போறது இவைகளினால் உங்களுக்கு எந்த பிரதிபலனும் கிடைக்க போறல்ல இழலாமல் அமல்களின் பக்கம் திரும்புங்கள் என்று நபிசன் லாகுசெல்லம் அவர்கள் மூன்று விடயங்களிலே மத்தியிலே தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் அல்லாவுடைய நெல்றியார்களே அன்பு சகோதரர்களே அபு உமார் பள்ளிக்கு முகமல்ல கவலையான முகம் சோகமான முகம் பேச முடியல முகத்தை பார்க்க முடியல புரிஞ்ச புனிவ கலையிமிந்து பார்க்க இயலாது முகம் வதங்கி இருக்கிற நேரம் என்ன பள்ளி என்ன வேலை டைம்ல வந்திருப்பார் வந்திருக்கிறார் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்திருக்கிறார் ார்கள்ல்ல முடியவில்லை அவ்வளவு கவலைகளும்ோகங்களும் நிறைந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் அலைத்தலம் அவர்கள் அபு உமாக்கு என்ன சொன்னார்கள் அபு உமாமாக்கு என்ன சொன்னார்கள் அபு உமாமா கவலைகளை உங்களோட கஷ்டங்களை சொல்லுங்க போய் வாங்கி எடுங்க அப்படின்னு சொன்னாரா அல்லாவுடைய நெல்லடியார்களே பல்லாஹூ அரையம் அவர்கள் அபு உமாக்கு சொல்லுகிறார்கள் அபு உமாமா உங்களோட கவலைகளை போக்காட்டு வளர்க்கி சிக்கல்கள் அவர்கள் சாபாக்களுக்கு மத்தியில் அமல்களின் பக்கம் தான் ஆர்வம் முட்டினார்கள் சொல்லி கொடுக்கிறார்கள் உமாமா நீங்கள் அல்லாஹுமே وقهر ابو ماما ஒரு ஆச்சு ஒரு கதல் ஒரு சுமதி ஒரு முகல்பத்து கண்ணல்லா சிலம் அவங்க யார வந்த கண்ணல்லா சிலம் அவருடைய ஈர பொருந்து தோற்கத்தின் தலை அனி ரவி அல்லா புத்தால் அல்ல அவருடைய அருமையின் மனைவி வீட்டில பிறக்கினேன் வீட்டுல கஷ்டம் பாப்பா கிட்ட பைபிள்மார் சேர்ந்திருக்கி சரி கிடைக்கும் என்ற நோக்கத்தில் ஒழுங்கி கொண்டாங்க மகள் எதுக்கு வந்திருக்கிறார் கேட்கிறாங்க மகள் எதுக்கு வந்தீங்க இல்ல வீட்டுல கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கிடைக்கணும் அதனால பைப்பு சேர்ந்திருக்கு எடுத்து போதான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே செல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் செல்லம் பாத்தீமா இந்த வைசூல் மால சேர்ந்த கல்லிய தாரத்த வயசுமான சேர்ந்த சொத்து கலக்காரத்தை விடவும் உங்களுக்கு அவர்கள் அடம் குடிக்கல கேட்டு வந்து நீங்க தரப்போறீங்களே அப்படின்னு சொல்லல கேட்டார்கள் பாத்திமா சொல்லித்தாங்க வாப்பா يا اول الاولين ويا اخر الاخرين ويا ذا القوه المتين ويا راحم المساكين ويا ارحم الراحمين ان دعاء صلى الله عليه وسلم اهل فاطمه قتلي قلتاركه انوه صحابه الا عمله بالبكم ترقناكم صلى الله عليه وسلم عمله بالبكم فورتكن بكم الله ودي نلديار الكي انبو சகோதரளே நாங்கள் ஒரு நாள் நிறைய சொத்துறை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நிறைய அற்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சொத்துக்கள் செல்வங்கள் சம்பாத்தியங்கள் இவைகள் அனைத்தும் அல்லாவினால் கிடைக்கப்பட்டது சொத்துக்கள் செல்வங்கள் உலகத்திலே நாம் எவைகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அது அறிவாக இருக்கலாம் அது பணமாக இருக்கலாம் அது வாகனமாக இருக்கலாம் அது வீடாக இருக்கலாம் உலகத்திலே என்னென்ன அனுபவித்து அத்துணை நியமத்துக்களுக்கும் பதில் சொல்லியாக இருந்தால் வாலிபத்தை பற்றி விசாரிக்கப்படும் செல்வந்தர்களாக இருந்தால் செல்வத்தை பற்றி விசாரிக்கப்படும் அறிவாளிகளாக இருந்தால் அறிவை பற்றி விசாரிக்கப்படும் இப்படி ஒவ்வொன்றை பற்றியும் விசாரிக்கப்படும் நேரம் வருகிறார்கள் எங்க வாரீங்க யார சுரலா நானும் பசியோடு தான் வருகிறேன் அபுர்bani नेतடால உமர் ரழியல்லாஹு தஆலாவை அவர்களை வருகிறார்கள் எங்க வந்தீங்க யா ரஸூல்லல்லாஹி எனக்கும் பசி பசியல வீட்ல இருக்க விடல இப்ப மூணு பேருக்கும் பசி மூணு பேரும் பசியோடு இருக்கிறார்கள் இப்ப சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் வாங்க அபு அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு தஆலனு அவருடைய வீட்டுக்கு போவோம் அப்படி சொல்லி மூணு பேரும் போறாங்க அங்க போற நேரம் அங்கே அபுல் அய்யூபு அன்சாரி ரவி அம்லா குத்தாரன் அவர்கள் அமுல் அய்யூபு அன்சாரி வருகிறார் வந்து பார்த்தார் வீட்டிலே மிகப்பெரிய ஒரு கண்ணியமான விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள் ஓடி பேசி வீட்டிலே இருந்த ஆட்டை அறுத்து கறி சமைத்து ரொட்டி சுத்தி அழகான ஒரு சாப்பாட்டை சொன்னார்கள் சாப்பாட்டுக்கும் பதில் சொல்லி ஆகணும் விசாரிக்கப்படும் அல்ல நெல்ல அன்பு சகோதரர்களே நாளையாமத்து நாளையில ஒரு நாலு கேள்வி இன்னொரு ரூபாயத்தில் ஐந்து கேள்வி நாலு கேள்விக்கு இல்லது ஐந்து கேள்விக்கு பதில் சொல்லாத வரைக்கும் எங்களை கால எடுத்து வைக்கிறார்கள் எடுத்து வைக்கிறார்கள் ஒன்னாவது வாழ்க்கையை பத்தி விசாரிக்கப்படும் எப்படி வாழ்ந்தீங்க போனச்சு வாரிபத்தை பத்தி விசாரிக்கப்படும் கழிச்சிச்சு யாரோட பேசினீங்க தேவையில்லாத வேலைகளை பார்த்தீங்க நெல்லடி யாருகிறேன் இந்த கேள்விக்கு பதில் சொல்லியாகும் பதில் சொல்லாத வரைக்கும் எங்க கால் நகராது இரண்டாவது என்னோட உடம்பை பத்தி இந்த உடம்பு இந்த உடம்பினால் சம்பாதித்த சம்பாத்தியம் இந்த உடம்புக்குள் சென்ற உணவுகள் முறையிலே முறையிலே உட்படுத்தப்பட்டு உணவுகள் உன்பட்டுச்சா என்று விசாரிக்கப்படும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஹராதான முறையில் இருக்கணும் அது ஹராமாக இருந்தால் அல்லாவுடைய நெல்லறியார்களே அது நரகத்துக்குத்தான் தகவிக்காக வேண்டி ஒரு ஹராட்டுக்காக வேண்டி தெரியார்கள் பயப்பட்டார்கள் அப்துல் சொல்வார்கள் என்ன செய்யறார் என்று சொன்ன அப்படியே ஒரு ஆற்றோரம் போறாரு ஒரு எ கண்ணுக்கு பண்ணிச்சு சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு சாப்பாடு இந்த எப்பல் யாரு என்று தெரியாம சாப்பிட்டேனே இதுக்கு உருமலாம கொண்டாடலையே எனவே இது ஹராமான ஒரு எப்பல் ஆகிட்டே ஒரு ஹராத்த நான் சாப்பிட்டேனே இதனால் உடம்பில் ஓடக்கூடிய ரத்தம் ஹராமான ரத்தமாக ஆகிட்டேன் இந்த ரத்தம் என்ற உடம்பில் இருக்கின்றாலும் நான் நரகவாதியே நரகத்துக்கு போவேன் என்ற அந்த உதிப்பு ஓட்டம் காட்டுது தேட வைக்கிறேன் எப்ப வந்த பக்கம் ஓடுறாரு தேடி தேடி போறாரு போற அப்படியே ஒரு எப்போட்டம் அல்லவுடைய நெல்லடியாளர்கள் அன்பு சகே அந்த எப்ப தோட்டருக்கு போனாரு அங்க போனா ஒரு வயசாரி தோட்டம் யாரு நெல்லடியார்களை அன்பு சோதரர்களே அந்த தோட்டக்காரர் கேட்டாரு என்ன விஷயம் இல்ல நான் சென்ற நேரம் ஒரு எப்பர் வந்து வந்துச்சு அந்த எப்பரை நான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் தான் யோசனை வந்துச்சு இது நாம உருமை கொண்டாட டி வந்திருக்கிறார் இவர் சராக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போதாரு என்ன கண்டிஷன் உனக்கு நான் வந்தவரும் கல்யாணம் தானே பிரச்சன முடிக்கிறேன் அதுக்கு சொன்னாரே நீ நினைக்கிற மாதிரி எந்த மகள் பெரிய அழகிரானி அல்ல அவன் குரு காடு கை சொ அவருக்குடியில கட்டி போட்டு வந்தாரா இல்லங்க அந்த எப்பலால நான் நரகம் போக கூடாது அல்லாவுக்குரிய அல்லாவுக்கு கோபத்துல அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கு ஏற்றுக்கொண்டார் அல்லாவுடைய நெல்லடி ஆளுகளை நிக்காக முடிஞ்சிட்டு திருமணம் முடிஞ்சிட்டு இப்ப கணவர் மனைவி அங்கே ரூமுக்குள்ள பேசி சந்திக்கிறார்கள் முன்னாடி இப்பதான் மனைவிய பாக்குறாரு மாமா சொன்ன மாதிரி அங்க குருட்டு பொம்பளை இல்ல மாமா சொன்ன மாதிரி அங்க கை சொந்தி இல்ல மாமா சொன்ன மாதிரி மாமா சொன்ன மாதிரி லூசான பொப்படை இல்ல அழகு சுந்தரி ஒன்று அங்க இருக்கிறது அழகான பொப்படை ஒன்று அங்க இருக்கிறான் இப்ப இவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு ஏன் இப்படி ஒன்று சொன்னாரு எடுத்தாள் வந்து தன்னுடைய மகள தேவையில்லாம ஒரு பொய்ய சொன்னாரு மகள் மகள் ஊமை நெல்லடி ஆளுகளை அன்பு சோதர்களே என்ன சொல்லவாரு என்றா இப்ப ஒரு அடார தேதி பயிற்சி ஒரு அழகான மனைவி கிடைக்கி அந்த மனைவிக்கும் இவருக்கும் இடையில கிடைத்தவங்க தான் அகிலமே இன்றி போற்ற கூடியுச்சியான எனக்கு விருப்பமான ஒரு பிள்ளையாக வரவேணுமாக இருந்தால் அந்த சரியாக வளர்றதுக்கு உமா வாப்பாட சம்பாத்தியம் அலாலாக இருக்கிறது உம்மா வாப்பாட சம்பாத்தியம் இருக்கணும் இருந்தால் ஒழுக்கமான பிள்ளையாக வரும் அல்லாவுடைய நெல்லடியார்களை அனுபவித்தவர்களே ஒவ்வொரு உம்மாவும் நினைச்சு போவோம் எப்படி வரணும் போனா எனக்காக வேண்டி துவா செய்த புள்ளையாக உருவாக்கணும் எனவேதான் அவர்கள் சகாபாக்களுக்கு மத்தியிலே அமர்களின் பக்கம் ஒவ்வொரு பக்கம் ஆசைப்படுத்தினார்கள் குருவான சூரத்தில் தகுப்பி இருக்கீங்க சூரத்தில் தகுப்பி வெள்ளிக்கிழமையில நாம ஓதுவோம் யாரு வெள்ளிக்கிழமையில ஓதுவாங்களோ பதினஞ்சா சிவன் நடுவே பிடிச்சு விலகிது யாரு வெள்ளிக்கிழமையில ஓதுவாங்களோ அடுத்த வெள்ளிக்கிழமை வரக்காப்பிலும் அவங்களை பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது எத்தனை பேர் ஓதுறீங்க வெள்ளிக்கிழமை இரவையில இந்த சூரத்தில் தகவல ஓது அந்த ஒன்னுடைய சம்பவத்தூரு கர்ணை இவர் யாரு உலகத்தை ஆட்சி செய்த நாலு பேர்ல இவர் ஒருத்தர் உலகத்தை ஆட்சி செய்த நாலு பேர் இவர் ஒருத்தரி மௌத்தாகிற நேரம் ஒரு வெளியில போட்டுருங்க அப்படின்னு சொன்னார் ஏன் என்று விசாரித்த நேரத்தில் சொன்னாரே முழு மக்களும் விளங்கிக் கொள்ளணும் முழு மக்களும் விளங்கிக் கொள்ளணும் முழு உலகத்தில் ஆட்சி செய்த இந்த நூல் கர்ணை செல்வங்களுக்கு சொந்தக்கார இந்த நூல் கர்ணை ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்காரை கர்ணை மரணிக்கிற நேரம் பெருங்கையோட மரணிக்கிற நேரம் பெருங்கையோட போராடி என்று முழு மக்களும் விலகிக் என்பதற்காக வேண்டி எந்த கையை வெளியில போடுவோ சொல்லப்பட்ட சம்பவம் இரண்டாவது விஷயம் நல்லாவதே நெல்லரியார்களே மூசலா துவத்தலாம் அவர்களுடைய சம்பவம் மூசலாம் இந்த உலகத்திலே மூசலாம் மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக இருந்தார் நேரடியாக பேசின ஒரு நபி கனியும் அல்லாவோட பேசின நபி இப்ப இவரில நான் தான் மிகப்பெரிய ஒரு அறிவாளி என்ற எண்ணம் வராமல் இருப்பதற்காக அந்த தவறான எண்ணம் உள்ளத்தில் ஓடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருத்தர் இருக்கிறார்கள் பாடம் படுங்களை படித்து கொள்ளுங்க என்று சொல்லக்கூடிய அந்த சம்பவம் இந்த மூன்றாவது சம்பவம் அல்லாவுடைய நெல்லடியார்களே பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டும் அந்தபர்கள் வேறு வாலிபர்கள் அந்த நாட்டிலே ஈமோடு இருந்தார்கள் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் ஆனால் அந்த நாட்டிலே வாழ்ந்த அரசன் அவர்களை இருக்கவடில்லை விரட்டிதான் ஆனாலும் ஊரை விட்டு போனார்கள் ஈமானை இழக்கவில்லை எனவே அப்படிப்பட்ட அந்த வாலிபர்களை சொல்லக்கூடிய ஒரு சூரத்து தான் சூரத்து காசு நெல்லடியார்களை அன்புற்றவாளர்களே உலகத்திலே ஒவ்வொரு வாலிபரும் இந்த சூரத்து சொல்லப்படக்கூடிய இந்த வாலிபர்களுடைய சம்பவத்தை பறிக்க வேண்டும் அவர்கள் ஈமானோடு இருந்தார்கள் மௌத்து வரைக்கும் ஈமானை இழக்கவில்லை அல்லாஹு வைத்து அவர்களை பாதுகாத்தார் பல நூறு வருடங்கள் அந்த குறைத்துல இருந்தார்கள் நாங்கள் நிறுவ விட கூடாது நாளையில அல்லா ஜெல்ல ஜெலாரு ஒவ்வொரு அடியான ஒவ்வொரு அடியானையும் கூப்பிட்டு விசாரிப்பான் அதுல ஒரு மோதினை கூப்பிடுவார்கள் தன் பக்கம் அப்படி நெருக்கமாக எடுத்து அல்லா சேர்ந்து என்னப்பா நீக்க மாட்டார்களாம் யாருமே பார்த்த அளவுக்கு அவனை பாவம் இப்ப கேட்பான ஒவ்வொரு பாவமா இவரை செஞ்ச பாவம் சொல்லிக்கிட்டே போவானோட செஞ்ச பாவம் ஊர்ல செஞ்ச பாவம் வெளியூர்ல செஞ்ச பாவம் எல்லா பாவத்தையும் அல்ல முன்னு போட்டுவான் இப்ப செல்ல செல்ல செல்ல செல்ல இவரே செல்வாராம் ஆமாம் யா அல்ல செஞ்சா ஒத்துவாது சொல்லி இப்ப இவன் நிராசையாக இருப்பானா நிராசையாக இருக்கிற நேரம் அல்லாஹ் சொல்லுவானா அடியானே அடியானேன்யா எ நான் உலகத்தில மறைச்சேன் என்ன சொல்லுவார்கள் அல்லா இறக்கம் உள்ளவன் அல்லா மன்னிக்க ரெடியாக இருக்கிறான் அவன் இறக்கம் விசாலமானது அடியார்களை எதிர்பார்த்து பாவம் செய்யக்கூடிய பாவிகளை عنيانجي يقولي عنيانجي يقولي الكرمانجي <سؤال> يقولي الكرمي يقولي مينجا كرمجنجا كرمجن يقولي الله صليكم لأيري كرامة اللهم يقولي فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ أَلَّاعُ الصَّلَاةُ وَاتَّبَعُ الشَّهَوَاتِ فَطَوْقَ يَلْقَوْنَ غَيَّعَ قرآن لك ورواسن موانا نالي قيامة لنا ليلة ورفوطن في النقوار فَخَلَفَ م ஒரு கூட்ட பின்னர் அல்லாண்ட தொழுகையை வீணாக்கிறவர்கள் அல்ல எல்லா இருந்தவர்கள் அல்லுவாங்க பொறுபப்பு செய்வாங்க சொல்லாங்க அப்படியான சிந்தனையோடு இருக்கிறவர்கள் அப்படியான எண்ணம் உள்ளவர்கள் இப்பயே திருச்சி கொள்ளுங்கள் அல்லாஹூ தொலுகையை வீணாக்கிறவர்கள் என்றால் தொழுகை இல்லாதவர்கள் அல்ல பலாதவர்கள் அல்ல தொழுவார்கள் நேரத்துக்கு வரமாட்டார்கள் கைவுக்கு வர மாட்டார்கள் அவருக்கு நினைச்ச மாதிரி கவிச்சவங்க இவங்களும் எங்க போவாங்க தெரியுமா என்ற இடத்துக்கு போவாங்க அடித்தி என்ன சொல்றகத்து அடித்தட்டி இந்த அடித்தட்டுக்கு யார் போற சொல்லுகிறவங்க சொல்ல வந்தவங்க அடித்தட்டி அந்த நரகத்துறை அடித்தட்டு எங்க இருக்கி அல்லாவுடைய அந்த நரகத்துடைய அடித்தட்டுக்கு அடித்தட்ட என்ன இறுக்கி இரத்தம் அறுவருப்பான எல்லா கழிவுகளும் நரகத்துடைய எல்லா கழிவுகளும் பேசி சேரக்கூடிய விடம் அந்த விடத்தில் இந்த தொழுக தொழுகையை வீராக்கிறவர்கள் தன்னுடைய நசு சொல்றதால தன்னை வாழ்ந்தவர்கள் போய் போய் சிக்குவார்கள் என்று பொருவான் பேசுகிறார்கள் அல்லாவுடைய நெல்லடியார்களே அன்பு தகவல்களை இப்படியான இடத்திலிருந்து நாம பாதுகாக்கப்படணும் இப்படியான இடத்திலிருந்து நாம பாதுகாக்கப்படணும் அல்லாஹ் இரக்கம் சொல்லி பண்ணிருக்கிறான் அல்லா இறக்கமுள்ளவன் அவனுடையிலோக்கத்துக்கு போறேன் அவன அல்லாஹு கல்வி தொடர்ச்சி நரகத்திலிருந்து கடைசியா போறவனா இருந்தா எப்படிப்பட்டவனா இருப்பான் என்ன பாவம் செஞ்சிருப்பான் அப்படிப்பட்டவன அல்லா சோர்க்கத்துக்கு அனுப்புறான் இப்ப அவனை நரகத்திறந்து வெளியாக்கின உடனேயே ஒரு ராகத்து கிடைக்க வேதனை பற்றி பற்றி பற்றி தாங்க முடியாம கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நரகத்திலிருந்து வெளியாகினத்தோட ஒரு ராகத்து ஒரு நிம்மதி இப்ப வெளியாகினத்தோடையே ஒரு மரத்தால்ல காட்டுவானா மரத்தை காட்டுற நேரம் இந்த நரகவாடி சொல்லுவானாம் என்ன கொஞ்சம் அந்த மரத்துக்கிட்ட அனுப்பி வச்சிரு அப்படின்னு சொல்லுவானா சொல்லுவனா சரி சரி அந்த மரத்துக்கிட்ட ஒண்ணு இதுக்கு பிறகு எந்த மரத்தையும் எந்த இடத்தையும் கேட்கவே மாட்டேன் அந்த மரத்துக்கிட்ட மட்டும் கொண்டு போலானவர்களே இவனை கொண்டு வந்து அந்த மரத்துக்கிட்ட கொண்டு வைக்கிறேன் மரத்துடைய நிழல் ராகத்தா இருப்பானா அமைதியா இருப்பானாம் சந்தோஷமா இருப்பானாம் இன்னும் கொஞ்சம் நேர்த்தியான அவனை செக் பண்றதுக்காக இன்னொரு மரத்தை காட்டுவானா ஒரு அழகான ஒரு மரம் இருக்கிற மரத்தை ஒண்ணும் கேட்க மாட்டேங்கு சொல்லி கேட்கிறீ இல்லையா அல்லா அந்த மரம் தேவைப்படுது எனக்கு அல்லாஹு திரும்ப அந்த மரத்தை கிட்ட கொண்டு கொண்டு விட்டதுக்கு பிறகு இப்ப சந்தோஷத்துல இருக்கிற நேரம் கொஞ்சம் காதுக்கு இனிமையான சத்தங்கள் கேட்குமா அவரோட காதுக்கு இனிமையான சத்தங்கள் கேட்கிற நேரம் அல்லா கிட்ட கேட்பான சத்தம் என்ற காதத்துல கேட்குது வரைக்குது யாழ்லா அப்படின்னு கேப்பானாம் அல்லா சொல்லுவானா அதுவா அது சுவர்க்கத்திலிருந்து வரக்கூடிய சத்தம் என்று சொன்னவுடன் இவன் கேட்பானா யாழ்லா என்ன கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் காட்டி யாழ்லா எனக்கு சுவர்க்க தேவையில்லை அந்த இடத்த மட்டும் காட்டியா அல்ல என்று சொன்னவுடன் அல்லாஹு இறக்கமுள்ள புலாரா அவன் ஆசை கேட்ட மாதிரி அவனுக்கு அந்த சுவர்க்கத்தான் காட்டுவாராம் காட்ட நேரம் நிம்மதிகள் எல்லாமே நிறைந்த ஒரு துண்டு வச்சிருந்து கேட்பான எப்படி கேட்பானோத்து அடியானே நீ பொங்கல்ல வாழ தேவையில்ல நீ சென்ற நீ வாழ தேவையில் நீ இருக்க தேவையில்ல இந்த முழு சுவர்க்கமும் உனக்குத்தான் என்று அல்லாஹ் சொன்னவுடனே முஸ்லிம் வரக்கூடிய இந்த உலகத்தை போலயே பத்து மடங்கி கடைசியாக போறாரு அல்லாவே நீ என்னோட விளையாடுறியா என்ன குழப்புறியா என்ன நீ தமியா அப்படின்னு அல்லாட்ட கேட்பான அல்லா நான் நான் விளையாடல்லா குழப்பம் இதுதான் உண்மை நீ அனுபவிச்சு போய் அல்லா சொல்லுவாங்க நெல்லடியாளர்களே அன்பு சகோதரர்களே அப்படிப்பட்ட சுவேலாக இருந்தால் மாணவர்கள் பெற்றோர்கள் என்பதை நீங்கள் மனதில் எங்க கூட்டி போகணும் போறதா போறது இருக்கட்டும் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேலை பெரிய இப்படியான காலங்களிலே குடும்ப உறவுகளுக்கு கூட்டிகிட்டு ஒரு பிள்ளைகளை கொண்டு வைத்து மாமா மாமி கிட்ட கொண்டு அறிமுகப்படுத்தீங்க அப்படி இல்லை சொன்னால் நீங்கள் குடும்பமாக சேர்ந்து ஒட்டுமொத்தமாக குடும்பமாக சேர்ந்து ஒரு இடத்துக்கு பேசி அங்கே ஒரு வீடுகளை இஸ்லாமிய முறையில் வளர்க்கிறதுக்கு ஒரு வழியை காட்டீங்க பிள்ளைகளை ஒழுங்கான முறையில் கடும் போக்கோடீங்க பெற்றை விஷயத்தில் எங்க பிள்ளை இப்படி போய்த்தான் அப்படின்னு கண்ணீர் வரிசை இருந்து பிள்ளைகளை ஒழுங்கா வளருங்க ஒழுக்கமா வளருங்க ஒழுக்கத்துகளை சொல்லி கொடுங்க இந்த லீவுகள் நல்ல மார்க்கத்துக்களை சொல்லி கொடுங்க எங்களை பிள்ளைகள் தலைவர்கள் இவர்கள் தான் எங்களை கண் வியாபாரிகள் கிறிஸ்துமஸ் வருகிறது வியாபாரங்களை அலாதான முறையிலே எங்களை மார்க்கன் சொல்வ பிரகாரம் எங்களை வியாபாரம் தாக்கிப் போகணும் கைய வச்சீங்க கையை வச்சிடும் கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு செயல்பாடு இருக்கிறது கிறிஸ்துமஸ் இருக்கிறது இப்படியான கட்டத்தில் அவர்களுடைய கிறிஸ்துமஸுக்கு உதவக்கூடிய மாதிரியான வியாபாரங்களை விட்டு போடுங்க அதே போல கொண்டு வியாபாரங்களை விட்டு வைங்க பிள்ளைகளுக்கு நெல்லடியார்களை அன்பு சகோதரர்களை எனவே الله أتمنى أن نقول لنا يلي نرغمي لكي يلي نرغمي لكي يلي نرغتكم الله تعالى يلي نبرخ الهنة القرآن يلي نرغتكم الله تعالى يلي نبرخ الهنة القرآن الله أولي لن يارغل عزل ورنة القرآن وَأِلُ لِكُلِّ هُمَشَتِ اللُّمَدَ الَّذِي جَمع مالا وَعَدَّدَ يَحْتَبُ عَنَّ مَالَهُ أَخْلَدَ كَلَّا لَيُنْبَذَنَّ فِي الْحُط என்ற ஒரு சூழத்து இருக்கிறது அதிலே குபமா என்ற ஒரு நரகம் இருக்கிறது அந்த நரகத்திலே கோகப்பூரி அவர்கள் யார் தெரியுமா சொல்லா என்ற நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் பொய் பேசக்கூடியவர்கள் நெல்லடியார்களே அது மாத்திரம் அல்ல இரண்டாவது நரகம் அல்லா சொல்லுகிறான் வருகிறது இந்த போகக்கூடியவர்கள் யார் தெரியுமா அதாவது நன்மைகளை இருக்கிற நேரம் அங்கே நன்மைகள் குறைவாக இருக்கும் இப்படிப்பட்ட நன்மைகள் நேரம் குறைவுள்ளவர்கள் இவர்கள் என்று சொல்லக்கூடிய நரகம் நான் ஆரம்பத்திலேயே ஓடி காட்டின சூரத்து சூரத்து இந்த ஜஹீம் என்ற நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் சொத்து செல்வங்களிலேயே தன்னை அர்ப்பணித்தவர்கள் அல்லா ரசூல் ஹராம் ஹரா தெரியாது துன்யா துன்யாண்டு துன்யாவுடைய சிக்கி ஹராத்தையை சம்பாதித்து வளர்த்தவர்கள் இவர்கள் இந்த ஜஹீமண்ட நரகத்திற்கு போவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நரகம் இருக்கிறது அந்த நரகம் அல்லாவுடைய நல்லே அன்பு சகோதர்களே எப்படிப்பட்ட நரகம் தெரியுமா அந்த நரகம் தான் மிகப்பெரிய ஒரு நரகம் அந்த நரகத்துக்கு கிட்டத்தட்ட ஏழு வாசல்கள் இருக்கிறது ஏழு கேட்டிருக்கு ஒரு கேட்ட விழுக்கிறத்துக்கு எழுபது ஆயிரம் அளவை கட்டுமார்கள் அப்படிப்பட்ட அந்த ஜகன்னம் அந்த ஜகன்னுக்கு யார் போவார்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய நெல்லடியார்களை சம்பாதித்தவர்கள் இணைத்தவர்கள் அந்த ஜகன்னம் என்ற நரகத்துக்கு போவார்கள் அது மாத்திரமல்லிர நரகம் இருக்கிறது அந்த நரகம் எப்படிப்பட்ட நரகம் என்று சொன்னால் அதுக்கு யார் போவார்கள் என்று சொன்னால் குருவான் ஹரிசேக்க மாட்டார்கள் நல்ல வார்த்தைகளை கேட்க மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்கள் கொண்டு வந்து அவரை நேரம் அல்லா கிட்ட சொல்லுவாராம் என்னை பதிலாக எல்லோரையும் போட்டு அப்படிப்பட்ட <tie>, நரகம் இப்படி ஏழு நரகங்கள் இருக்கிறது ஒவ்வொரு நரகத்தை பத்தியும் விரிவாக பேச வேண்டாம் அல்லாவுடைய நெல்லறியார்களே எனவே இந்த ஏழு நரகத்தில் இருந்தும் என்ன நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும் உங்களை பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளணும் மனைவிமார்களை எனவே இதில் நாங்கள் பாதுகாக்கப்படணுமாக இருந்தால் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அங்காவுக்கு பொருத்தமான மரங்கள் அஞ்சு நேரமும் வேறு ஒரு அமலுக்கு ஒரு அமலுங்க தேவையில்லை அஞ்சு நேரமும் ஐந்து நேரமும் இமான் காமாத்தோட தொழுகையை மட்டும் கடைபிடிக்க வைப்பாங்க வேற ஒன்றும் தேவையில்லை மனிதர் உருவான இறுதி பெற்றோர்கள் மனைவி குழந்தைகள் உற்றார் உறவினர்கள் சகோதர சகோதரர்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் பாவங்கள் பெரிய மன்னிப்பாயாக வாக்கு